எல்லூடும் ஜென் ஞானையும் வலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே அத்தி முகத்தவனை ஆக்கமரம் தருபவனை முத்தமிழும் காவலனை முக்திதலம் அருள்வோனை அதை தெளிவித்து வினைதிக்கும் வினா எவனை நித்தமும் நாங் அவரு கொண்டு பரவிடு ஆயிரங்கெஞ்சே அரகர நம பார்வதி பத ஏ அரகர மகா தேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வில்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் பார்த்தன் செய்த தீர்த்த யாத்திரை என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம் பாண்டவர்கள் பாஞ்சாலி தேவியை திருக்கல்யாணம் செய்து பாஞ்சாலு தேசத்திலே சுகமாக வாழ்கிற பொழுது வெளிப்பட்டார்கள் பாண்டவர்கள் உண்மை தெரிந்தது என்று துரியோதனன் படை திரட்டுகிறேன் சண்டையை போய் அடி வாங்கினு திரும்பினான் பாண்டவர் என்று தெரிந்தவுடனே திருதிராட்டிர மகாராஜா விதிராழுவாறை அனுப்பி ராஜ மரியாதையோடு வரவழைத்து பாண்டவரை தங்க வைத்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிறார் பாண்டவருக்கு நாடு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார் ஜகுனி ஆலோசனையினாலே துரியோதனன் காற்று பகுதியை வழங்கும்படி சொன்னான் காற்று பகுதியை வழங்குகிறார்கள் அங்கே பாண்டவர்கள் இறைவனை தியானம் பண்ணினாங்க ஐம்பத்தாறு தேசங்கள் ஒரு நாடுன்னு தரவில்லை காற்றி பகுதி மனமுவந்து வழங்கி நம்முடைய முன்னோர்கள் யாஜ் காலத்தில் அங்குதான் தலைமை அலுவலகம் இருந்தது இம் மகிழ்ச்சியாய் போயிரு காடு என்று எண்ணாதே நாடாக்கி வளமாக வாழ் சொன்னது கட்டணத்தில் சொன்னாலும் பெரியோர்கள் ஆசீர்வாதம் பாண்டவருக்கு எப்பொழுதுமே உண்டு பெரியோர்கள் ஆசீர்வாதம் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றுவிடலாம் என்று பாண்டவர் மூலமாக பரிசாற்றுகிறது மகாபாரதம் பாண்டவர் அத்தனை பேரும் இறைவன் கிருஷ்ணரை தியானம் பண்ணினார்கள் உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறக்காமல் கோ <laughs> குடி வாழும் ராசகோபால பன்னாறு குடி வாழும் ராசகோபால இறைவனும் காட்சி தருகிறார் பாண்டவர் அத்தனை பேரும் பகவானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள் கோவிந்தா கோபாலா அவனையெல்லாம் ஐம்பத்தாறு நாடிகள் இருக்கிறது மனம் வந்து எங்கள் பெரிய தகப்பனார் இந்த காட்டு பகுதியை வழங்கினார் உங்கள் பார்வை படுமானால் இது அழகை மிகு நாடாகுமே கோபால வாழ்விக்க என்று பாண்டவர்கள் திருவடியில் விழுந்தார்கள் பாண்டவன் சிரிக்கிறார் உடனே பகவான் செல்லுல காண்டக்ட் பண்ணாரா தேவேந்திரா ஐம்பத்தாறு நாடுகளிலே ஒரு நாடு கூட கொடுக்க மனமில்லாத துரியோதனை காட்டி கொடுத்திருக்கிறான் அழகு மிகு நாடாக பாண்டவருக்கு இங்கு செய்துத்தா துரியோதனன் பார்த்து புறாமைப்படும்படியா இந்த நாடு இருக்கணும் புத்தருசாமி தெய்வியந்தரன் உடனே தேவதன் விஸ்வகர்மாவை அழைக்கிறார் பிரபாசனுக்கும் பிரகஸ்பதி சகோதரிக்கும் பிறந்தவன் விஸ்வகர்மா தெய்வேந்திரனுடைய உத்தரவினாலே காட்டை நாடாக்கி அழிமிகு நகரமாக பெரிய பெரிய அகல வீதிகளை எல்லாம் அமைக்கிறான் பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறதா வடமேறி மலையை அழித்து செய்த நகரம் போலே இருக்கிறது என்று சபதியர்கள் பாராட்டுகிறார்கள் மதில்கள் அதிக உயரமானதாலே சூரிய சந்திரன் இனிமேல் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர முடியாதபடி இருக்கிறதுன்னு பார்க்கிற தேவர்கள் பேசிக் சதுர்முகமுடைய பிரம்மனால கூட முடியாததை ஒரு முகமுடைய விஸ்வகர்மா எப்படி செய்தான் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அனைவரும் அந்த நகரத்தை சுற்றி காட்டினார் தேவதச்சன் பாண்டவர்கள் இந்திரன் உதவியினாலே செய்ததனாலே இந்திர என்று பெயர் வைத்தார் ஆண்டவன் அந்த புதுமனை புது விழாவுக்கு வருகை தந்த தேவர்கள் தேவர் கோமானே நாங்கள்லாம் இங்கேயே தங்குள்ளாம இருக்குது அமராவதி விட இது அழகாக இருக்குது அவ்வளவு அதிசயமான நகரமாக அங்கே செய்து காட்டினார்கள் பகவான் பாண்டவருக்கு ராஜ்யத்தை தந்து அங்க பட்டாபிஷேகம் தருமறையில் செய்து விடைபெறுகிறார் அப்ப நாரதர் பாண்டவரை சந்திப்பதற்காக வருகிறார் இந்த நாரதர் பாண்டவர் வாழ்நாளிலே பல வந்து பல நன்மை செய்திகளை எல்லாம் சொல்லி சென்றவர் எல்லாரும் வணங்கினார்கள் வாழ்த்துகிறார் மாமியாரி குந்தி தேவியும் மருமகள் பாஞ்சாலையும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா வந்து வணங்கினாங்க உங்களை போலே மாமியார் மருமகள் நான் பார்த்ததில்லை ஆச்சரியப்பட்டு வாழ்த்தினார் விடை பெற்றார்கள் பாண்டர்களை பார்த்து சொன்னார் தர்மராஜா நீங்கள் அடைந்திருக்கிற புகழை ஏற்றத்தை தோற்றத்தை கண்டு நான் உள்ள மகிழ்கிறேன் ஆனால் ஐந்து பேருமா சேர்ந்து ஒரு பண்ணி திருக்கல்யாணம் செய்திருக்கிறீர்கள் காட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால நீங்கள் ஒற்றுமையா இருக்கிற செய்தி எனக்கு தெரியும் ஏற்கனவே சுந்தோப சுந்தரர் என்று இரண்டு பேர் பிரம்மதேவனால் அனுப்பப்பட்ட திலோத்தமை என்ற பெண்ணின் காரணமாக அடித்துக்கொண்டு மாண்டார்கள் வரங்கழிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே சண்டை வந்தால் இந்த காமை வெறியினாலே மாண்டார்கள் அதனால பெண்ணின் காரணமாக உங்களுக்குள்ளே பகைவராமல் இருக்க வேண்டுமானால் ஒருவராக ஒருவர் முறையிலே வாழுங்கள் ஒருவர் முறையிலே வாழ்கிற பொழுது மற்றவர் பார்த்தால் பாபந்தரும் தீர்த்து யாத்திரை ஓராண்டு காலம் சென்று வர வேண்டும் என்று நியமனத்தை சொன்னார் பாண்டவர்கள் கட்டுப்பட்டார்கள் நாரதர் விடை பெற்றார் தர்மர் முறையிலே பாஞ்சாலி வாழ்கிறார்கள் ஒரு யாழை அந்தனன் ஓடி வருகிறான் அபயங்கோட்டு பாண்டவர்களே பாண்டவர்களே தர்மராஜா விமராஜா அர்ஜுனராஜா என்னுடைய பசு கூட்டங்களை எல்லாம் கல்வர்கள் களவாடி கொண்டு ஓடுகிறார்கள் எல்லாரும் என காப்பாற்றி உதவி செய்யுங்கள் என்று வந்தி திருவடியில் அர்ஜுனன் திருவடியில் அப்ப இந்த அர்ஜுனர் காப்பாற்றுகிறேன் என்று ஆயுதங்களை எடுப்பதற்காக ஆயுதங்கள் உள்ள அரண்மனை ஓடினார் வழியில் அந்த புறத்தில் தர்மர் பாடவும் பாஞ்சாலி ஆடவுமான காட்சியை பார்த்தார் சொன்ன தீர்த்தாத்திரை வாய்ப்பு நமக்கு கிடைத்தது ஆபத்திற்கு பாபம் இல்லை என்று ஆயுதங்களை கொண்டு வந்து பிராமணனுடைய துன்பத்தை தர்மர் திருடுகள் என்னப்பா பிராமணனுக்கு உதவி செய்வதற்காக ஆயுதம் எடுக்க செல்லுகிற பொழுது நீங்கள் பாடவும் பாஞ்சாலி ஆடவுமான காட்சியை பார்த்தேன் நாரதர் சொன்ன தீர்த்த யாத்திரை அடியேனுக்கு வாய்த்தது நீங்கள் விடை தெரிய வேண்டும் அப்பா பீமஜன் ஒருவார காலம் இல்லாதல் போன போது எவ்வளவு அவதிப்பட்டோம் ஓராண்டு காலம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறாயே பேசாமல் இரு நான் பார்த்தா குற்றம் இளையவன் குற்றமில்லை இல்லை அண்ணா நீங்கள் என்மேலுள்ள பாசத்தினாலே பேசுகிறீர்கள் நாரதர் வயது வரம்பு சொல்லவில்லை யார் பார்த்தாலும் பாபகாரியும் செல்ல வேண்டும் என்று சொன்னார் ஓராண்டு காலத்தை ஒரு நாளாக கழித்து வருகிறேன் விடை கொடுக்க வேண்டும் என்று அண்ணாகட்டை விடை பெற்றி சாமியாரைப் போலே வடன் தரித்து அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை கிழக்கு திசை சென்று அங்கே கங்கை கரையிலே நீராடினார் நாக பெண்கள் அங்கே நீராடினார்கள் அர்ஜுனுடைய அழகை பார்த்த அந்த இளவரசி உழுவி மற்ற தோழி பெண்கள் உதவியோடு தூக்கி கொண்டு நாகராஜாவிடத்திலே கொண்டு போய்விட நாகராஜா பேரு கேட்டு ஊருகேட்டு விலாசங்கோட்டு அப்பா வீமன் வந்த பொழுதே இந்த பெண்ணை திருக்கல்யாணம் செய்யும்படி சொன்னோம் உனக்கேற்ற ஜோடி பொருத்தம் என்று அப்பொழுதே சொல்லிப்போனான் இந்த பெண்ணை செய்து கொள் ஐயா நான் வந்திருப்பது தீர்த்த யாத்திரை முடித்து திருக்கல்யாணம் செய்து கொள்கிறேனே திருக்கல்யாணம் செய்வது ஒன்றும் பாபகாரியமில்லை என்று அங்கே நாகராஜா உழிப்பு இளவரசியும் அர்ஜுன பெருமாளும் திருக்கல்யாணம் செய்து முடிகிறார் கொஞ்ச காலம் அர்ஜுன பெருமாள் நாகக்கண்ணியோடு வாழ்கிறார் அவள் மனைவியிற்றிலே அறவான் என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறான் அறவுண்ணா பாம்பு பாம்போட பிறந்தானா அவன் இரவான் என்றும் ஒரு பேருண்டு அதன் தாயின் செயும் எங்கே விட்டு பிறகு வந்து சந்திக்கிறேன் என்று தென் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆலயங்களை தரிசிக்க புறப்படுகிற வழியிலே காலிந்திய நதி அங்கே மூழ்கி மகிழ்ந்தான் அதன்படி முதலில் சந்தித்திருப்பதி உலகத்தில் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்கள் உண்டு இந்த அறுபத்தி கோடி தீர்த்தங்கள்ல ஆயிரத்தி எட்டு தீர்த்தங்கள் சிறப்புடையது ஆயிரத்தி எட்டு தீர்த்தங்கள் சிறப்புடையது இந்த இரநூத்தி எட்டிலே சகல வைபவங்களையும் தருவது நூற்றி எட்டு தீர்த்தங்கள் இந்த நூற்றி எட்டு தீர்த்தத்திலே பக்தி வை வைராக்கியத்தை உண்டு செய்வது அறுபத்தி எட்டு தீர்த்தங்கள் தருவது இருபத்தி ஆறு எல்லாவற்றிலும் சிறந்தது ஏழு தீர்த்தங்கள் திருப்பதியிலே உள்ளது இந்த ஏழு தீர்த்தங்களில் நாம் போகிற தேதியில நீராடி மகிழ்கிறோம் அதற்குண்டான தேதியடி மகிழ்வமானால் உலகத்திலே இருக்கிற அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களிலேயும் நீராடின பலன் ஏழு தீர்த்தங்கள் இரண்டு தீர்த்தங்கள் தான் எல்லாரையும் தெரிந்தாற்பல இருக்கிறது புஷ்கரணி தீர்த்தம் என்று கோயில் எதிரில வராகமூர்த்தி ஆலை எதிரில் உண்டு அந்த தீர்த்தத்தில் மார்கழி மாசம் சுக்கரபட்சம் துவாதசி காலை அதிகாலை மணி முதல் எட்டரை மணிக்குள்ளாக நீராடுவோர் இகவர சௌபாகியங்கள் பெற்று எந்த நேரமும் பகவான் திருவடியை அடைவார்கள் பாபவினாசம் தீர்த்தத்திலே ஐபசி மாசம் வளர்பிரை சப்தமி திதி உத்திராடம் கூடிய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையிலே நீராடினால் இஷ்ட சக்தி பெற்று உயர்ந்த நிலை அடைவார்கள் திருப்பதியிலே நாற்பத்தி எட்டு தினங்கள் தங்குகிறார் அர்ஜுனர் தீர்த்த ஓராண்டு காலம் திருப்பதியிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்தா நாற்பத்தி எட்டு தினங்கள் நாற்பத்தி எட்டு மற்ற ஆலயங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒரு ஆலயம் சந்திக்கிறார் ஒரே நாளில் பல ஆலயம் கூட போய் தரிசிக்கிறார் அர்ஜுனர் திருப்பதியில் கீழே ஆஞ்சநேயஸ்தலில் பெரிய வடிவம் அந்த தெய்வத்தையும் தரிசனம் பண்ணுறார் பல தீர்த்தங்கள் நீராடி மகிழ்கிறார் அங்கிருந்து அவர் புறப்பட்ட அடுத்த ஸ்தலம் திருத்தணி திருத்தணி முருகப்பெருமான் தான் அருள் பிரகாச வள்ளலாரை ஆட்கொண்ட தெய்வம் சுவாமி வயதிலே பாடசாலை செல்லவில்லை என்றோ அண்ணா கோபித்து காலத்திலே இல்லத்திலேயே படிக்கிறேன் என்று அங்கு கண்ணாடி மற்றதெல்லாம் செய்து அண்ணியார் அறையில் போய் கண்ணாடி பார்த்தா திருத்தணி முருகப்பெருமான் காட்சி தந்தாராம் கடப்பாறு கொண்டே பண்ணிறே தோள்களும் தாமரை தாள்களும் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியோ அருள் கார் கொண்டவன்மை தணிகாஜமும் என் கண்ணுற்றதே காண்டவன்மை தனிகாஜலமும் என் கண்ணுற்றதே முருகா முருகா முருகா முருகா என்று காட்சி கிடைக்கிறது கண்ணாடியிலே உள்ள முருகி மனம் அழுதார் வள்ளலார் அந்த தெய்வத்தை போய் அர்ஜுன தரிசனம் செய்கிறார் திருத்தணியில இருந்து அர்ஜுனர் காஞ்சிபுரம் வருகிறார் காஞ்சிபுரத்தில் கம்பை பம்பை மஞ்சனி பிச்சி கலர்ச்சி மண்ணி விட்கா என்ற சப்த நதிகள் ஏழு இந்த ஏழு நதிகளிலேயும் நீராடினாரா அர்ஜுனர் காஞ்சிபுரத்துல பரமேஸ்வரி இறைவனை கட்டி தழுவி கண்ணை மூடுகிற பொழுது ஆண்டவன் தனித்திரு என்று சபித்தாராம் ஒரு கண்ணு ஒரு கண்ணு சந்தனை இறைவி உலகம் இருண்டுட்டது கொஞ்ச காலம் பிரிந்து தவஞ்சை என்று சபித்ததுனாலே அந்த அம்மையார் வந்து தவஞ்செய்து இறைவன் தரிசனம் பெற்ற ஸ்தலம் காஞ்சி ஸ்தலம் பிரம்மதேவன் காஞ்சிபுரத்திலே மனம் தெளிவடைவதற்காக யாகஞ்செய்து திருவரில் பெற்ற இறைவி பரமேஸ்வரி முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்த்த ஊர் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிமா நகரிலேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொய் சொன்ன காரணத்தினாலே இரண்டு பார்வையை இழந்து காஞ்சி ஸ்தலம் அருகிறவள் தான் ஒரு பார்வை கிடைத்தது அங்கிருந்து அர்ஜுன பெருமாள் திருவண்ணாமலை புறப்பட்டார் திருவண்ணாமலை ஸ்தலம் அக்னி ஸ்தலம் இருபத்தி ஏக்கர் அறுபத்தி ஐந்து உடைய பெரிய நிலப்பரப்புடைய ஆலயம் அந்த திருவண்ணாமலையிலே ஆண்டவன் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியுள் என்று வள்ளலார் குறிப்பிடுவது போலே ஜோதி வடிவான பெருமானை அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் தரிசனம் செய்கிறார் அர்ஜுனர் ஏனையாளும் பரமேசன் துணை பரமேச துணையாகவா ஓம் எனும் மகதேவா உமய ஓம் எனும் மகதேவா உமய வள்ளரு பாகம் நம்பினோர் கருள் புரியும் நடன கரிய கரிய நடனே அணையளும் பரமேச துணையாகவா ஈசாரம் கையிலை வாசம் உமயள் பாசா விஸ்வாச அணையாடும் பரமேசம் விளங்குகிற திருவண்ணாமலையிலே தங்கி இறைவனை வழிபாடு செய்து அங்கிருந்து புறப்பட்டு அர்ஜுன பெருமாள் பெண்ணையாற்றிலே நீராடி திருக்கோவிலூர் பெருமாளை தொழுகிறார் அந்த வாமணனா சுவாமி போய் மாபளி சக்கரவர்த்தியிடத்திலே மூன்றடி மண் கேட்டி உலகங்களையெல்லாம் இரண்டு அடி அளந்து தூக்கி அளந்த காட்சி ஸ்தலம் அஷ்டவிரஷ்டான ஸ்தலங்கள் எட்டு ஆலயங்கள் அது இரண்டாவது ஸ்தலம் அந்த எட்டு சிவாலயங்களும் பரிகார ஸ்தலங்கள் அந்த எட்டு சிவாலயங்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட துன்பத்திலே இருந்தாலும் விடுபடுவார்கள் என்பது உண்மை அங்கிருக்கிற பெண்ணையாற்றிலே யாதவர் பாரிவள்ளலுடைய மக்களுக்கு ஒளவையாறு தெய்வீகன் என்னும் அரசனுக்கு திருக்கல்யாணம் செய்கிற காலத்திலே அவர்கள் பாடின தமிழ் பாடலாலே ஒரு நதிக்கரையிலே நெய்யும் ஒரு நதிக்கரையிலே பாலுமா ஒரே நதியிலே இரண்டு கரையும் இரண்டு வந்த ஒரு அதிசயம் தமிழ்நாட்டிலே நடந்தது அங்கிருந்து அர்ஜுன பெருமாள் திருவண்ணி நல்லூர் புறப்படுகிறார் அங்கு சிவபெருமானி தரிசனம் செய்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொண்ட ஸ்தலம் எல்லாருமே இறைனிடத்திலே இருந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே பூலோகம் வருகிறது இந்த ஆண்மா ஒரு உடம்பை எடுத்து மறுபடியும் திரும்பி இறைனிடத்திலே செல்லுகிற வழி தேடாமல் பாப புண்ணியங்களை தேடிக்கொண்டு நல்ல பிறவி கட்ட பிறவி என்று பிறவி மூட்டைகளை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம் கைலை ஒரு பெண்ணை விரும்பி அதுக்கு தகுந்த இடம் இது இல்லை நீ போகம் போ என்று ஆண்டவன் சொல்லு சுவாமி நீங்கள் தக்க தருணத்திலே தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் விருப்பம் தெரிவிக்க ஆண்டவன் தடுத்தாட்கொண்ட அருமை ஸ்தலம் திருவண்ணி நல்லூர் அங்கே தரிசனம் செய்த பிறகு சிதம்பரம் வந்தார் சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர் தில்லை நகர் தில்லை மாநகர் இந்த தில்லைன்ற பேர் என்ன சிறப்புன்னா சிதம்பரத்துக்கு போயிருக்கிறீங்க போனதில்லை நான் பார்த்ததில்லை இதுவரை அந்த ஆலயத்தை நான் கண்டதில்லை அப்படின்னு எதை சொன்னாலும் தில்லை தில்லைன்னு வரும் அப்படி ஒரு சிறப்பு பேர் அந்த ஊர் ஊருக்கு ஒரு ராஜா இருப்பாங்க சிதம்பரத்தில் ரெண்டு ராஜா பாட்டுங்க கதை சொன்னால் எப்படி சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா ஆனால் சிதம்பரத்தில் இரண்டு ராஜா ஒரு ராஜா கோவிந்த ராஜா ஒரு ராஜா நடராஜா நாட்டியத்திலே பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் போட்டி வந்து தேவல் நடுவராக நிற்கிறார்கள் இறைவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார்கள் கால தூக்கி பரமேஸ்வரி பேசாமல் அமைதியாக நின்றுடுறாங்க அவரு நாட்டியத்தில் ராஜா நடராஜா பேரு பெற்ற கிலோ தங்கத்திலே கூற வந்திருக்கிறான் ஒரு அரசன் எலும்புகள் நரம்புகள் உள்ளதோ குருக்கள் ஓடிகள் உடைய தத்துவ கலைஞமாக அங்கே அமைந்திருக்கிறது பூலோக கைலாயம் சிதம்பரத்துக்கு தான் பேரு பஞ்ச ஸ்தலங்களிலே அது ஆகாய ஸ்தலம் சிதம்பரத்தை தரிசனம் செய்து அங்கிருந்து சீர்காழி சென்று தோடியப்பர் சுவாமியையும் பெரிய நாயகியும் தரிசனம் செய்கிறார் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் காட்சி தந்தார் பரமேஸ்வரன் ஞானப்பால் தந்த ஸ்தலம் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போனார் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாராம் பெருமாள் ராம அவதாரத்திலே ராவண சாம்ராஜ்யத்தை அழித்து லங்கைமா நகரத்திலே இருந்து அயோத்திமா நகரம் வருகிற பொழுது பட்டாபிஷேகம் நிறைவடைந்த பிறகு திரும்பி போகிற விபீஷ்ணா அழ்வாரை தன்னுடைய பாட்டங்காலத்திலே இருந்து பூஜை செய்த பூஜை அறையிலே இருந்த தெய்வச் சிலை பிரம்மனாலே அயமகாராஜனில் தரப்பட்ட சிலை ரங்கநாத சிலையை தூக்கி அன்பளிப்பாக கொடுத்தார் அது விநாயகி பெருமான் தேவரில் வேண்டுகோளாலே தடுத்தாட்கொண்ட ஸ்தலம் ரங்கநாத சிலை இருந்ததினாலே ஸ்ரீரங்கம் என்று ஆனது பெரிய கோயில் கட்டி ஒரு அரசன் தமிழ்நாட்டிலே பெரிய கோயில்னா ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கம் மட்டும்தான் இன்றைக்கு பெரிய கோயில் எது எதுவோ அதெல்லாம் பெரிய கோயில்னு சொல்கிறோம் பூலோக வைகுந்தம் பெயர் பெற்ற ஸ்தலம் ஸ்ரீரங்கம் சுவாமி அங்க எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாரா ஏன் பள்ளி கொண்டேர் ஸ்ரீரங்கநாதனில் ஐயல் போர்த்த பருவதே ஆம்பல் போத்தசைய பருவத அவர் அறித்த கோசிகள் குறித்த தற்கோ அரைக்கி கொலையில் அங்குதறி தேற்கோ கோசிகள் சொல் குறித்த தற்கோ அரைக்கி கொலையில் அங்கு தரித்த தற்கோ ஈசன் பிள்ளை முறித்த தற்கோம் பரசுரா மனு பறித்த தற்கோ வாசிலாத மிதி லேசன் பெண்களுடன் வழி நடந்தையழைப்போம் சில மீனிலேசன் பெண்களுடன் படி நடந்த இழைப்போம்லாதோடத்திலே கங்கை தொலை கிடந்த இழைப்போம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து அர்ஜுனன் அங்கிருந்தி மதுரைமா நகரம் மதுரை மாநகரத்திற்கு பெயருக்கே சிறப்பு உண்டு மது என்றால் தேன் துரை என்றால் அரசன் மறை என்றால் வேதம் நான்மாட கூடல்னு ஒரு பேருண்டு அதிக மழை தந்த பொழுது மேகங்கள் வந்து அங்கே மறைத்ததாக கன்னிபுரியீசம் என்று பேருண்டு பரமேஸ்வரி கண்ணியா இருந்து ஆட்சி செய்ததுனாலே தமிழ்நாட்டிலே அறுபத்தி சக்தி பீடங்கள் உண்டு அறுபத்தி சக்தி பீடத்திலையும் தலைமை ஸ்தலம் மதுரை மாநகரம் ிருப்பேனோ அங்கிரு பயம்மா எங்கிருப்பேனோ அங்கிருப்பயம்மா இரவு பகலாண்டங் மதுரை அம்மா அம்மா அர்ஜுனமேறு மள்ளங்கே பரமேஸ்வரியை வழிபாடி செய்து வர்கீதந்திருக்கிற அத்தனை அடியார்கள் கூட்டத்தோடு அரசனை சந்திக்க போகிறார் அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் சித்திரவாகன பாண்டியன் இந்த அடியார்கள் வருகிறார்கள் அரசன வரவேற்கிறார் வரவேற்கிறவர் யாரா மீனவன்னார் மீனை கொடியாக உடையவன் வானவர் கோன் மதலையை தேவர்கள் தலைவனாக விளங்குகிற தேவியேந்திரன் மகன் அர்ஜுனனை வரவேற்றார் என்று பாட்டு எழுதுகிறார் நூலாசிரியர் அர்ஜுனனை பார்த்த உடனே ஐயா தர்மராஜாவை பார்க்க வேண்டும் என்று நான் மனம் அந்த காலை எப்பொழுது வைக்கிறதோ தரிசிக்கிறேன் என்று அழைத்துக் கொண்டு போய் அடியார்டெல்லாம் ஒரு அருமையான மாளிகையிலே தங்க வைத்து ஓய்வெடுக்க வைக்கிறார் பல நாளா பல மாதங்களா ஆலயங்களெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறார்கள் அதனாலே அவர்களுக்கு தங்க வைத்து இடம் கொடுக்கிறார் ஒரு நாள் அதிகாலையிலே அற்ற பெறும் மாலை எழுந்து போகிற பொழுது அந்த நாட்டு இளவரசி சித்திராங்கதி பேரு தோழி பெண்கள் சூழ வருகிறாள் தோழி பெண்களெல்லாம் மலர்பறிக்க சென்று விட்டார்கள் பெண்ணித்திருக்கிறாமியாரை பார்க்கிறார் நம் அர்ஜுன சாமியார ஆன்மகனை பலவீன உடையவர் அப்படி பார்த்தாரு அப்படியே நின்றுட்டார் அர்ஜுனரும் அந்த அம்மா நின்னுட்டாங்க யார் நீ நான் இந்த நாட்டு இளவரசி ஓஹோ நீங்க பாண்டவரில் நடுபிறந்தவன் அர்ஜுனன் அதான் இவ்வளவு அழகோ கண்ணாலே பேசிக்கொள்ளுகிறார்கள் தோழி பெண்கள் வந்தார்கள் என்ன அபசாரம் அப்சாரம் இந்த பெண்ணை பிடித்து வீழ்த்து இரவெல்லாம் இந்த அம்மாவும் உறக்கம் இல்லை அர்ஜுனருக்கும் உறக்கம் இல்லை கண்ணெல்லாம் நிலையா நின்னுட்டது உடம்பெல்லாம் சூடாயிட்டது மகாராணி என்னமோ பேயோ பிசுவாசோ காற்றோ கருப்போ பிடிச்சிட்டு பூசாரிங்க மந்திரவாதிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து வேப்பில போடுறாங்க ஒன்று நடக்கலை ஜுரம் குறைந்த பாடல் இல்லை உடம்பு குதிக்கிறது தோழி பணிகள் சொன்னார்கள் அம்மா இந்த வைத்தியம் ஆகாது அர்ஜுனன் சாமியார் தங்கியிருக்கிறார் கூட்டத்தில் கூட்டமா அந்த அர்ஜுனன் சாமியார் விரும்புகிறார் இளவரசி இளவரசையும் அந்த துறவி விரும்புகிறாங்க யார் என்று பார்த்தால் அர்ஜுனன் என்று கேள்விப்பட்டு மகாராஜா விரும்பி சம்பந்தம் பேசுறார் அர்ஜுனனும் சம்மதிக்கிறார் திருக்கல்யாணத்துக்கு அப்போது மகாராஜா ஒரு நிபந்தனை சொல்கிறார் ஐயா எங்கள் வம்சத்திலே ஒரு அரசன் குழந்தை இல்லாமல் போய் வருந்தனதுனால சிவபெருமானை குறித்து தவஞ்செய்தார் எங்கள் வம்சத்திலே யாருக்குமே குழந்தை இல்லாத குறை இருக்கக்கூடாது என்று வரம் காட்டார் வரம் பாரி வழங்குகிற வள்ளல் பெருமான் சிவபெருமானும் உங்கள் குடும்பத்திலே ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை அல்லது மகளோ ஒரு குழந்தை கண்டிப்பாக பறக்கும் என்று சொன்னார் அதிலிருந்து எங்கள் வம்சத்திலே ஒரு ஒரு ஒரு குடும்பத்துக்கு பிறக்கிறது எனக்கு மகள் திருக்கல்யாண வயதில் இருக்கிறதுனால இனிமேல் எனக்கு மகன் பிறக்க மாட்டான் உனக்கு என் மகளை திருக்கல்யாணம் செய்து கொடுத்தா என் மகள் வயிற்றில் பிறக்கிற ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழந்தை எனக்கே தாரி வார்த்து மகனாக கொடுப்பதற்கு உனக்கு சம்மதம்னா என் மகளை கல்யாணம் பண்ணித்தார்ன்னார் பாண்டியராஜா அர்ஜுனர் சம்மதித்தார் இவருக்கு என்ன அந்த ஒரு பிள்ளை தானா திரௌபதி கல்யாணம் பண்ணி இருக்கிறார் நாகக்கண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்குது சம்மதிக்கிறார் திருக்கல்யாணம் ஏற்பாடு நடைபெறுகிறது கன்னியாதான திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் என்பது எட்டு வகை பிரம்மம் பிரச்சாபத்தியம் ஆரியிடம் தெய்வம் வரம் இராக்கதம் பைசாசம் காந்தர்வம் பிரம்மம் என்பதை தாய் தந்தை பார்த்து மனம் பேசி முடித்து வைத்தல் பிரச்சாபத்தியம் என்கிற திருக்கல்யாணம் கன்னியாதானமாக பெண் வீட்டாரே விரும்பி செய்வது ஆரியிடம் என்பது ஜோஜனம் பார்த்து இரு வீட்டாரும் சேர்ந்து ராசி பேர்பொருத்தமெல்லாம் பார்த்து முறைப்படி செய்வது தெய்வம் என்பதை தெய்வமே இருவருக்கும் திருக்கல்யாணத்தை செய்து வைப்பது வரம் என்பது தவமிருந்து திருக்கல்யாணம் முடிப்பது வள்ளியைப் போலே ராக்கரம் என்பது விரும்பாத பெண்ணை தூக்கிச் சென்று மனம் பைசாசம் என்பது தூங்குகிற பெண்ணை மாங்கல்யம் கட்டி பலத்தை பயன்படுத்தி மணப்பது காந்தர்வன் என்பது இருவரும் முடிவு செய்து சம்பந்தப்பட்ட பெண்ணும் பிள்ளையுமே விரும்பி திருக்கல்யாணம் செய்து கொள்வது இந்த எட்டு வகை திருமணங்களிலே பெண் வீட்டார் செய்கிற கண்ணிகாதான மனம் இங்கே அர்ஜுன பெருமாளையும் சித்திராங்கதையும் சித்திரவாகன பாண்டியன் முடிகிறார் கொஞ்ச காலம் அங்கு தங்கியிருக்கிறார் மண்மதனம் ரதியும் போலே அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த பெண்மணி மனைவியற்றிலே ஒரு அழகான ஆண் குழந்தை பறக்கிறான் அந்த குழந்தை பப்புரி வாகனன் என்று பேருக்கிறார்கள் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று அந்த மனைவியையும் குழந்தையும் பற்றி பாண்டியனத்திலே விடை பெற்று புறப்படுகிறார் சேதி தரிசனம் காண்கிறார் எழுபது வெள்ளம் சேனைகள் குரங்கு கூட்டங்களோடு சமுத்திரத்தை தாண்டுவதற்காக ராமபுரான் கட்டினது சேது அதை தரிசிக்கிற பொழுது அர்ஜுனர் நினைகிறாரா நானா இருந்தா அரை நேரத்திலே பானங்களாலே கட்டிருப்பேன் ஆண்டவன் ராமபுரான் பல கட்டினாரே என்று கொஞ்சம் அலட்சியமா எண்ணினார் அடுத்த வினாடி அங்கு ஆஞ்சநேயர் குதித்தார் ஸ்ரீராம் ராம் ராம் அடி அர்ஜுனா என் தெய்வத்தையா அலட்சியமாக எண்ணுகிறாய் நீ கட்டியிருந்தால் எப்பொழுதும் அழிந்து போயிருக்கு மேடா என் ஆண்டவன் கட்டின காரணத்தினாலே தான் அடுத்த யுகத்திலே வந்து நீ தரிசிக்கிறாய் என்று போட்டிக்கு அழைத்தார் நீ கட்டினால் நான் உடைத்தால் உடைந்து போகும்னர் இல்லை இல்லை உடையாது இந்த இடத்துல அர்ஜுனன் கொஞ்சம் ஆர்வமாக பேசுகிறார் இப்போ ஆஞ்சநேயர் பக்தியாக பேசுகிறார் உடனே அர்ஜுனர் பானங்களை சரமாரியாக தொடுத்து ராமேஸ்வரத்துக்கும் லங்கைக்கும் பானங்களாலே சரக்கூடம் பாதி அமைக்கிறார் ஆஞ்சநேயர் உடைக்கிறேன்னு போறார் ரெண்டு பேருக்கும் பந்தயம் உடைச்சுட்டா எனக்கு என்ன தர உடைச்சுட்டா என் உயிர் வைத்திருக்க மாட்டேன் இறந்து விடுகிறேன்னார் அர்ஜுனர் உடைக்கல என்ன நீ சொல்றதை செய்யறேயர் போனார் ஒரு உதவிட்டார் தூள் தூள் தூள் ஆயிட்டு குதித்தார் உடைஞ்சுட்டு அர்ஜுனா இறந்து போறதா சொன்னே நெருப்பை வளர்த்தி குதிரா எப்பொழுதுமே தான் தான் வெற்றி பெறுவோம் என்று சில பேர் மாட்டிக்கொள்வார்கள் அர்ஜுனனுக்கு உயிர் மேல் பயம் வந்தது ஆண்டவனே கிருஷ்ணா வந்த இடத்திலே தவறு செய்தேனே அவசரப்பட்டு ஆஞ்சநேயர்கிட்ட போட்டி போட்டேனே காப்பாற்றுங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண சுவாமி காதல கிரட்டு வேகமா பிராமண வடிவத்தில் வடுறார் நெருப்பை வளர்த்து சுத்தி கொண்டிருக்கிறார் அர்ஜுன் தம்பி நில் ஏன் பாற அழை பார்த்தா ராஜாபுட்டு பிள்ளை மாதிரி இளவரசனாக இருக்கிறேன் ஏன் சாக போகிறேன் சுவாமி ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு பந்தயம் தோல்வியானா சாகிரதா நானே வளரிட்டேன் தோல்வி பெற்று விட்டேன் சுவாமி என்ன பந்தயம் லங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சரக்குடன் பானங்களாலே நான் அமைத்தால் அவர் உடைக்க முடியாதுன்னு சொன்னேன் அவர் முடியும்னு சொன்னார் உடைச்சுட்டால் நான் சாகிரதா பந்தயம் அவர் உடைச்சுட்டார் ஓஹோ நீங்கள் இரண்டு பேரும் பந்தயம் போட்டதுக்கு பொது ஆள் உண்டா நடுவர் யாராவது உண்டா இல்லை சுவாமி நன்றா இருக்கிறதப்பா உயிர் போகிற விஷயம் பேசிருக்கிறீர்கள் கிடையாதா இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என் எதிரில் உடைக்கிட்டோம் அதன்பரே நீ இறந்து போனார் இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு பயம் வந்தது உயிர் மேலே ஆஞ்சநேயருக்கு கர்வம் துட்டுதான் நான் உடைப்பேன் நான் தான் முதல்ல உடைச்சுட்டேன் இப்ப உடைக்க முடியாதா முதல்ல என்ன சொன்னாரு ஏன்னா ஆண்டவன் நாமாவை சொல்லி ஒரு உதவிட்டார் துள் துளாகன்னா ஸ்ரீராமனார் துள்தோளர் இப்போ கர்வமாக பேசுறார் ஒரு ஒரு பானத்தை அர்ஜுனம் போடுகிற பொழுது ஆண்டவன் திருநாமங்களை செல்லி செல்லி பக்தியோடு போடுகிறான் அந்த பானங்களுக்கு கீழே சக்கரத்தை அனுப்பி கான்டாக்ட் போட்ட மாதிரி பண்ணிட்டாராம் பகவான் ஆஞ்சநேயர் போய் குதிராரு ஒன்னு ஆகலை ஆஞ்சநேயர் சந்தேகம் திரும்பி வந்த பிராமணர் யாருன்னு திரும்பி பார்த்தார் ராமருக்கு ஆட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ராம் ராம் ராம் வழிபடுகிறார் சாகரன் தருவாயிலே காப்பாத்தினாரே உயிரை இந்த பிராமணர் யார் என்று திரும்பி அர்ஜுனர் பார்க்கிறார் அர்ஜுனன் கண்களுக்கு கிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் அர்ஜுனன் அவர் ராமான்னார் ராமகிருஷ்ணன் என்ற இரண்டு அவதார பேர் இணைந்த இடம் இந்த இடம் தானா சுவாமி கிடைத்தது இப்ப ராமகிருஷ்ணன் பேர் ராமர் துவாரயத்திலே சுவாமி பேரு கிருஷ்ணர் இந்த இரண்டும் இணைந்த இடம் இந்த இடம் இப்பொழுது அந்த பெயர் நிறைய விரும்பிக்கிறார்கள் பிரசித்தி பெற்று வருகிறது ராமகிருஷ்ணன் ஆஞ்சநேயர் தோல்வியானதாக இப்பொழுது ஆனது இப்ப அர்ஜுன சொல்றதை அவர் செய்யணும் அர்ஜுனா நான் என்ன செய்ய நான் செல்லுகிற இடங்களெல்லாம் என்னுடைய தேர் கொடியிலே அமர்ந்து நீங்கள் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று அழைத்தான் அஞ்சிநேயர் சம்மதம் சொன்னார் அனும கொடியுடைய உடனே அர்ஜுனனுக்கு பேருண்டு அர்ஜுன வாழ்நாளிலே மகாபாரதத்தில் தோல்வி பெற்றதா சரித்திரம் கிடையாது அதுக்கு ஒரு காரணம் வீர ஆஞ்சநேயரும் அங்கிருந்து அர்ஜுன பெருமாள் சுவாமிக்கு நன்றி கூறி ஆஞ்சநேய இடத்திலே விடை பெற்று ஒரு ஆற்றங்கரையிலேயே கோகரன் அருகிலேயே ஒரு ஆற்றில போய் இறங்கி நீராடுறார் எல்லாரும் தடுகிறாங்க அங்கே ராட்சிய முதல்கள் இருக்கிறது வாண்டாம்னு பாருக்கரைன்னு இறங்கினார் ஒரு முதலை பிடித்தது தூக்கி கரை மேலே போட்டார் அழகு பெண் தேவதையாக நிற்கிறாள் ஐயா நானும் எங்கள் சேடிகள் தோழி பெண்கள் ஐந்து பேருமாக இந்திரங்கட்ட ஒரு நாள் தவறாக நடந்து கொண்டோம் அதனாலே முதல்களாக கடவுதன்னு சபி எப்பொழுது எங்களுக்கு விமோச்சனம்னு காட்டும் என்னுடைய அம்சமாக ஒரு பிள்ளை தோன்றுவான் அவனை நீங்கள் பிடிக்க வருகிற அவனாலே உங்கள் பழைய வடிவம் கிடைக்கும் என்று சொன்னார் நீங்கள் அவர் பிள்ளையான காரணத்தினாலே எங்களுக்கு பழைய வடிவம் கிடைத்தது மற்ற ஆறுகளிலே என்னுடைய தோழி பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சாபங்களையும் நீங்கள் விமோச்சனம் செய்ய வேண்டும் என அந்த உதவி அர்ஜுன செய்கிறார் கோகர்ணம் என்ற ஸ்தலத்திலே போய் வழிபாடு செய்கிறார் கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது அந்த சிவலிங்கம் பசுவின் காது போலே ராவணன் முயற்சி செய்து எடுத்து தோல்வியடைந்த ஸ்தலம் அந்த கோகர்ண பெருமானை தரிசனம் செய்து அங்கிருந்து மேலை கடல் வழியாக வந்து துவாரகாபுரி அருகிலே இறைவன் கிருஷ்ணரை தியானிக்கிறார் அர்ஜுனர் அறி நமோ நாராயண அருமறை போத்தும் பரிபூரண அறிணமோ ி விமீ சோதர அதுக்கு <laughs> <laughs> காட்சி தந்தார் அர்ஜுனா சௌக்கியமா இருக்கிற நல்ல நலம் சுவாமி நீங்கள் சௌக்கியமா நான் பலராம மாமா நல்ல நலமா சுவாமி நல்ல நலம் மாமி நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்க சுகமா அத்தனை சுகம் சுபத்திரை சுகமா சுபத்திரை பற்றி நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க எனக்கென்றே பரந்தவள் ஆயிட்டே பாஞ்சாலி பாதத்தை பார்த்தது ஏற்கனவே உனக்கு மூன்று மனைவியர் திரௌபதி நாகக்கண்ணி உலுமி பாண்டியன் மகிழ்ச்சி திராங்கதை நான்காவது மனைவியா என் சகோதரி சுபத்தரை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் எங்களுக்கு தலையெழுத்தா என் சகோதரியை என் அன்னனிடத்திலே கதரிப்போர் பயிற்சி வந்த துரியோதனன் கண்டி விரும்பி சித்தப்பா விதிராழ்வாரி பெண் கேட்டு அனுப்பினான் அண்ணா தர்றதா நிச்சயதார்த்தியுமே நடந்து போச்சுடா சாமி நிஜமா பேசுறேன் உண்மைதான் கிருஷ்ணா கோபாலா என்ன சொல்லுகிறீர்கள் ஏற்கனவே எனக்கு மூன்றே மனைவியிருந்தாலும் சுபத்திரை வழி ஆகுமா சுபத்திரை உனக்குத்தான் உனக்குத்தான் ஒழுங்க வீடு கிடையாது நான் தெய்வேந்திரன் கிட்ட சிபாரிசு செய்து விஸ்வகர்மா உழைப்பினாலே நகரம் அமைத்து கொடுத்த அங்க வாழ்கிறீர்கள் துரியோதனங்கிறான் பூலோக குபேரன் ஐம்பத்தாறு நாட்டின் அதிபதி பேரரசன் ராஜாஜிராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜ கோராகலன் ராஜகம்பீரன் சக்கரவர்த்தி சந்தோஷமா இருப்பார் திருக்கல்யாணம் பண்றதுக்கு என் சகோதரி கூட விருப்பம் இருக்கிறதா தோணலை இல்லைன்னா நிச்சயத்தார்த்தத்தை தடை செய்திருக்க மாட்டாளா அது சுவாமி நீங்க தடை செய்யலையா இல்லை ஏன் நான் ஏன் தடை செய்யணும் அண்ணா விருப்பம் நீங்கள் நினைத்தாம்பு மாத்தலாமே கிருஷ்ணா என்று பகவானுடைய திருவடி பிடித்து பலவாறு பதற்றுகிறானா அர்ஜுன பகவான் சிரித்தபடி பேசினார் அர்ஜுனா இம்மனசுலயும் நீ தாண்டா மாப்பிள்ளே அது ஒரே ஒரு வழி இருக்குது யாத எல்லாரையும் அழைத்து கொண்டு இந்திர பூஜை செய்கிறதுக்காக மழை வேண்டி எங்கள் அண்ணா நாளைக்கு கூட்டமாக இந்த வழியாக வருவார் அவரு சந்தேகம் வராதபடி சிவனடியாரை போலே உன் தோற்றத்தை இன்னும் முழுமையாக மாற்றிக்கொண்டு இந்த ஆலமர அடியிலே பாறாங்கல் மேலே ஆடை மேலே மர திருவடியோடு அமர்ந்து எங்கள் அண்ணா பார்த்து உன்னை வழிபடுவார் நான் கொஞ்சம் கண்டபடி பேசுவேன் கொஞ்சம் சகிச்சுக்கணும் பேசுங்க சுவாமி எனக்கு சுபத்திர கிடைத்தா போதும்னா கண்டபடி திட்டுவேன் பரவாயில்ல சுவாமி பேசுங்க இவனாய் சாமியார் காரி உமிழ்வேன் துப்புங்க சாமி உங்க அமிர்தம் போல இருக்கு நாளைக்கு வேடத்தை மாற்றிக்கொண்டிரு அரண்மனை அழைத்தார் தங்கியிரு திருக்கல்யாண நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று பகவான் திருவாய் மலந்தருளார் அதே மாதிரி அர்ஜுனன் திரிதண்டம் கமண்டலம் காவியாடை பூநூல் குடிமையின்றி சிவனடியாரை போலே முழுமையாக தன்னை மாற்றிக்கொண்டாராம் வடிவத்தினாலே பார்க்கிறவங்க யாரையுமே அவரை போலி என்று சொல்ல மாட்டார்கள் உண்மை துறவி போலே விளங்குகிறார் அர்ஜுனர் மறுநாள் இந்த பலராமரி பஜனை கோஷியோட யாதொரு மக்களோட பஜனை பாடியின்னு சமுத்திரக்கரையோரம் வருகிறார் இந்த துறவியை பார்த்தார் சுவாமி சுவாமின்னு வழிபாடு செய்தார் இவர் வாழ்த்திறார் அர்ஜுனர் உள்ளுக்குள்ளே பக்க பக்குன்னுக்குது பலராமர் கலப்பு ஆயுதத்தை உடையவர் பெரிய பலசாலி அதிக கோபமுடையவர் தெரிஞ்சுட்டா என்ன கெதி ஆகும் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில சுகி மங்களபவா ஆசீர்வாதம் ஆயுஷ்மான் பான் கிருஷ்ணா சுவாமியார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிங்கப்பா அண்ணா நீங்க விழுந்தீங்க போதாதான் நான் வேற விழுமா இந்த காலத்துல யார் நல்லவன் யார் துறவி யார் சாமியார் யார் கண்டான் நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லையா பேசாம இருங்க இவரை பார்த்தால் நெற்றி கண்ணு மட்டும் இருந்தா சிவபெருமானே சொல்லலாம் சந்தேகப்படுற வழிபாடு செய்த்ததெல்லாம் பால் என்று எண்ணுகிறீர்கள் கள்ளம் கபடமில்லாத உள்ளம் உங்களுக்கு எனக்கு இவனை பார்த்தால் எப்படி தோன்றுகிறது தெரியுமா சம்பதமா சஞ்சாசிகளை நம்ப தகுமா முன்னாளில் ராவணன் சீதையை எடுத்தான் முன்னாளில் ராவணன் சீதையை எடுத்தான் இந்நாளில் ஜீவனம் அவனை போல் எடுப்பான் இந்நாளில் ஜீவனம் அவனை போல் எடுப்பான் சந்தாசிகளை நம்ப தகுமா சரி சரி இது உ மதியடை சம்பதமா அரகரசி பயன் எடுத்ததில் பன்னிவார் அரகரசி பயன் எடுத்ததில் பன்னிவார் கையை போடவே துணிவார் அடிப்படையில் கையை ஓடவே துண்ணிவார் அரவண பவனு எனவே நடிப்பார் அரவண பவனு எனவே நடிப்பார் அகம்பட்டாரை கொண்டு போட்டம் 100% more of a profile to be a contact, 90% more of a 눌러 Suppleness <laughs> call Be a refuge for Abraham by using withdrawals byThese <laughs> permanently <laughs> அற்புத கருப்பினைக்கும் அஞ்சிடுகிற மொழிக்கும் அஞ்சிடுகிறில் அவனையில் இது முழு காண்டிகள் வழக்கும் அவனையில் இது முழு தாண்டிகள் வழக்கும் நம்பத்தகுமா சரி சரிட சம்பதம் ஆளை பார்த்தால் பார்வையை பார்த்தா திரு திரு விழிக்கிற ஆடி திரு கிராமத்தில் பஞ்சாயத்து கூட்டி அபராதம் போட்டி கட்ட முடியாத ஓடி வந்துடுறான் எத்தனையோ பேர் அதை போலே இவன் பார்க்கிறான் துறவி என்றால் எப்படி இருப்பாங்க மெளிந்திருப்பாங்க ராஜாவிட்டு கொழுகோள் பார்வை பார்த்தால் பார்வையே சரியில்லாதது போலன் கதையை தெரியாதா உங்களுக்கு அண்ணா நான் போய் வணங்க மாட்டேன் பலராமரி அர்ஜுனன் கிட்ட கிட்ட சொன்னார் சுவாமி நீங்க தப்பா நினைக்காதீங்க சுவாமி என் தம்பி மிக மிக நல்லவன் கொஞ்சம் படப்படன்னு பேசுவான் அவ்வளவுதான் பலராம் உன் பொருட்டிந்த பாலகனை மன்னித்தோம் சாபிப்போம் சொல்றார் நமஸ்காரம் என்னமோ எனக்கு விருப்பம் இல்லை நீங்க சொல்லுகிறீர்கள் உங்களுக்காக வழிபடுகிறேன் என்று பகவான் போய் அர்ஜுனனை வணங்க போறார் அர்ஜுனனே இறைவனை வணங்கினாரு அப்ப இறைவன் யாரு வணங்கினாரு இறைவன் அடியார்கள் யாராயிருந்தாலும் இறைவனாக எண்ணி வழிபடலாம் என்று இந்த இடத்திலே அடியார்கள் பெருமை பேசுகிற இடம் அவன் முத்திரை ஸ்தானம் பெற்றவனைப் போலே அந்த ஐந்தும் இருக்கிறது மன வணக்கம் புரிவானை வணங்கினானே சிவபெருமான் என்று எண்ணியே வழிபடுகிறார் சிவனை வழிபடுகிறார் இந்த இடத்துல அதன் கூட்டமாக போய் எல்லாரும் வழிபடுகிறார்கள் பகவானே கல் விழுந்ததுனால நம்ம சாமியார் இன்னும் அவ்வளோ காணமன்னு தேடுறார் யாரே சுபத்திரியை காணமே பாரு அலைது பகவான் பார்த்தார் ஆண்டா வேஷம் போட்டா ஒழுங்காக நடிக்க வேண்டாமா அமைதியாடுறான்னா பாரு இப்படி அலை விடுறானே எங்கள் அண்ணா வந்தா என்ன கெதி அதுவும் கெதி அண்ணா இந்த சுவாமிக்கு பாரு சரியில்லை ஓம் நமச்சிவாயம் ஓம் நம ஓம் நமச்சிவாயம் எச்சரிக்கப்படுன்னார் எண்டா பார்வையை அழைய விட்டுறேன் சுபத்திர வந்துருந்தான்டாருகிற அவசரப்படாதே சுபத்திர வந்த பிறகு பலராமர் அழித்து சுபத்திர சாமி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அது என்னம்மா உண்மைதானே அந்தம்மா சாமி காலைல போனாங்க பகவான் தடுக்கிறார் சுபத்திரை பாமா பேசாம அண்ணனுக்குதான் வேலை இல்லைன்னா உனக வேலையில்லை பலராமர் போமா அவன் கிடக்குறான் அவன் அப்படித்தான் பேசுவான் ஒரு வாமன்றாரு போமான்றாரு வந்து போறது நம்ம சாமிக்கு பார்க்கறது சௌகரியமாக போச்சு பகவான் ஜாடகாட்டினர் பலராமர் சொன்னார் சுவாமி மழை வருகிற மாதிரி இருக்குது நாங்கள்லாம் இந்திர விழா பண்றதுக்காக இந்திர பூஜை பண்றதுக்காக சமுத்திரக்கரையோரம் போகிறோம் மழை வந்தா உங்க உடம்புக்கு ஆகாது எங்க அரண்மனையில் வந்து தங்குறீங்களா பலராம் அன்பின் காரணமாக நீர் அழைத்ததால் யாம் சம்மதித்தோம் சம்மதித்தோம் ஆஹா பாக்கியம் என்னே பாக்கியம் எல்லாரும் போறோம் சாமி பண்றது யாரு சாத்திகி நாம ஏதாவது மறந்துட்டா சொன்னா ஓடி வருவான் அனுப்பல கொன்னே போட்டுருவான் போல இது இங்கே பேசுறதே பெரிய அட்டகாசம் சுபத்திரை அனுப்பினாதான் பொருத்தமா இருக்கும் பெண் பிள்ளை பயந்து பயந்து சுவாமி தொண்டு செய்வா சுபத்திரே சுவாமி தொண்டு பண்றியாம அப்படியே அகற்ற கிருஷ்ணா என்னப்பா சொல்றேன் போச்சு போச்சு போச்சு நேரத்தில் வாய் எச்சில் மேல படைபடாது வாயில கை வச்சிருந்தான் பேசணும் கிருஷ்ணர் அர்ஜுனன் காதல சுபத்திரன் நல்லா கவனிக்கிறான்னு மூணு வேலை தின்னு இருக்காதரா நீ யார் என்பதை சமயம் கிடைக்கிற பொழுது சுபத்திரைக்கு சொல்லி சரி சுவாமி அப்படியே ஆகட்டும்னு புறப்பட்டுறாங்க சமுத்திரக்கரையோரம் இவங்க புறப்பட்டுறாங்க சுபத்திரைக்கு உண்மை விஷயம் தெரியாது உண்மையிலேயே துறவி என்று பயந்து பயந்து தொண்டு செய்கிறார்கள் சுவாமி ராத்திரியில் என்ன சாப்பிடுவீங்கோ பாலம் பழமந்தான் போட்ட வேடத்துக்கு அப்போதானே பொருத்தமா இருங்க சாப்பாட்டை வச்சுக்கிட்டு முதல்ல சாப்பிட்ட மாதிரி மூணு வேலை சாப்பிட்டா மூணு முறை சாப்பிட்டா சந்தேகம் வராதா சுவாமி இதோ தீர்த்த வச்சிருக்கிறேன் பால் வச்சிருக்கிறேன் பழம் வச்சிருக்கிறேன் ஏதாவது வேணும்னா கேளுங்கன்னு தொலைவாக போய் படுத்துக்கலாம் இங்கேயே படுத்துக்கலாம குழந்தா என்றார் நம்ம சாமியார் ஐயோயோ சாமி பக்கத்து இல்லையா அபிசாரம் வந்துடைய அண்ணா ஏற்கனவே பயமுறுத்தி அனுப்பியிருக்கிறார் கை கால் படும் நாங்கள் அங்கே படுத்துக்கிறோன்னு அந்தமாக தூங்கிட்டான் ராத்திரிலாம் நம்ம சாமியார் உறங்காமல் இருந்ததுனால அந்த சூட்டினாலே காவியாடு இன்னும் சிவந்துட்டதுன்னு நூலாசிரியை எழுதுறார் ஒரு சில ஆக ஆக அந்த அம்மையார் நெருங்கி நெருங்கி தொண்டு செய்கிற பொழுது கம்பீரமான தோற்ற அர்ஜுனர் இடது தோளிலே வில்மாட்டி வில் மாட்டி தழும்பு ஏற்பட்டிருக்கிறது வலது கை கட்ட அடித்து அடித்து தழும்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த அம்பு பற்றி மாட்டி மாட்டி அடையாளம் தெரியுது துறவியார் தான் ஏதெல்லாம் தெரியணும் யாரு சிவசிவா சிவசிவா சந்தேகப்படக்கூடாது ஏதாவது குற்றம் வந்துடும் என்று போன்றாளா ஒரு நாள் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு சுவாமி உங்களை ஒன்று கேட்கலாம் என்று எண்ணி இருக்கிறேன் சுவாமி கேட்கற்றுமா கேள் குழந்தா இனி பேசுவாயா என்று தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நம்ம சாமியார் என்ன கேட்கிறா சுபத்திரி வதற்கு எீரணி நோ தங்கு மாணவர் யாதனே தபோதனம் தாணும் எங்கள் மாணவர் இந்திர பிரச்சன இசைத்தான் சமோதரம் தானும் எங்கள் மாறகரு இந்திர சுவாமி நீங்கள் எத்தனை தேசங்கள் சுற்றி வந்தாலும் சொந்த ஊர் என்று ஒன்று இருக்குமே எந்த ஊர் சுவாமி உண்மையை சொல்லிட்டார் உங்களுக்கு தெரியுமா குந்தி தேவி எந்த குந்தி தேவினமோ ஒரு முப்பது குந்தி தேவி சந்தேகம் எந்த குந்தி தேவி பாண்டவர் தாய் சுவாமி எங்கள் தெரியுமே நல்லா தெரியுமே வருகிற பொழுது கூட பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படியானால் பண்டவரியங்கள் மாமாக்கள் அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் எங்க தர்ம மாமா சவுக்கி மாசாமி நல்ல சவுக்கியம் வருகிற பொழுது கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே எங்க வீம மாமா சவுக்கி மாசாமி அவர்கள் அண்டாசோருக்கு மூணு வேளையும் தள்ளி ஒரு குறையும் கிடையாது அடுத்தது யார் பேர் வரணும் எங்க அர்ஜுன மாமா சௌக்கிமா சாமின்னு கேட்க போறாஹான்னு ஒரு சந்தோஷமாகிறார் நம்ம சாமியார் ஆனால் அவன் என்ன பண்ணினா எங்கள் நகுல சௌக்கிமா சுவாமி முகம் மாறிட்டது அர்ஜுனு குழந்தாய் இடையில் ஒரு பெயரை விட்டுவிட்டாய் என்று எண்ணுகிறேன் இல்லை சுவாமி நான் சரியாக கேட்கிறேன் இவர் என்ன பண்ணினாரு ஒரு வேளை சொன்னார் விருப்பமே இல்லைடா துரியோதன மேலே தாண்டா விரும்புகிற மாதிரி தெரியுதுன்னு அது உண்மையோடனே முகம் மாறிட்டது அர்ஜுனு ஆ சௌக்கியந்தான் அவனு என்ன குறை எங்கள் ஷெகாதேவ சௌக்கிமா சுவாமி அவன் என்ன நல்லதாங்காரான் வெறுப்பா சொன்னாராம் இந்த அம்மா எழுந்து போயிட்டா தோழி பெண் கையை பிடித்து அர்ஜுனன் கேட்டார் இடையில் காண்டி பெண் பெயரை விட்டது என்ன காரணம் யாழில் மென்மொழி எங்கள் நாயகி ஆரளினா வாழி வெஞ்சிரை விஜயனை மறைතරள் என்ற தோரி என்றவள் ወருத்தி கைதொழுதறல் சொன்னாள் அர்ஜுன பெருமாளையை திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எங்கள் இளவரசை விரும்பி இருக்கிறார்கள் கணவனாக வரப்போறவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு மரியாதை நிமித்தமாக சொல்லவில்லை ஓஹோ மறுபடியும் சுபத்திர வந்து அருகில சுவாமியார் அருகில் உட்கார்ந்து சுவாமி இந்த காண்டி எங்காவது தீர்த்த யாத்திரை வருகிற போது நீங்கள் பார்த்தீர்களா நீங்களும் கோயில் கோயிலாக வருகிறீர்கள் அவரும் தீர்த்த யாத்திரையாக வந்திருக்கிறார் அதை எங்காவது சந்தித்ததுண்டா சந்தித்தேன் எங்க இங்குதான் உங்கள் நாட்டிலே தான் தோழிகளை நம்முடைய நாடு முழுவதும் தேடி வாருங்கள்னு அனுப்பிட்டு அத்தனை பேரும் போயிட்டாங்க சுபத்திரை தனியார்கிறா சுவாமி எங்கள் நாட்டில் என்ன பார்த்தீங்க உங்கள் அரண்மனையிலே தான் பார்த்தேன் அப்பொழுது இவளுக்கு சந்தேகம் வந்தது இவரே தான் அவர் என்று ஓட ஆரம்பித்தால் எட்டு கையை பிடித்தார் நம்ம சாமியார் பைத்தியக்காரி உனக்காக வேடம் போட்டுக்கின்னு பாலும் பழமையும் சாப்பிட்டுங்களே சுவாமி சுவாமின் தொலைவாகவே போய் கொண்டிருக்கிறாய் ஆயிரம் தோழி பெண்கள் எந்த நேரமும் உன்னை சுற்றி கொண்டு நான் சொல்லவும் சந்தர்ப்பம் இல்லை என்று கட்டி அணைத்தார் நம்மையாருக்கு உடம்பெல்லாம் உதர்றது பகவானை தியானம் ஆண்டவன் வந்தார் உடனே அர்ஜுனர் தன் தகப்பனாரை தியானம் பண்ணினார் வந்தார் இரண்டு பேருமா சேர்ந்து பகவானும் தேவியந்திரனும் அவசர அவசரமா வைபவ விழா நடைபெறுகிறது நான் எப்பேற்பட்ட முப்பத்தி மூணு கோடி தேவரின் தலைமை என் மகன் கல்யாணத்தில் ஒரு பந்தல் இல்லை ஒரு சீரியல் பல்பு இல்லை மங்கள வாத்தியம் இல்லை தோரணம் இல்லை என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் யாருங்க மாப்பிள்ள வெட்டார் முடுகு மிரட்டுறானா கல்யாணத்தில் என்ன நடக்குது அர்ஜுனன் சுபத்திர கல்யாணத்தில் நல்லா மழை பெய்து கொண்டிருக்கிறது இது நூலாசிரியர் மேகங்கள் பந்தல் போட்டது மழைதான் தோரணும் மின்னல் தான் சீரியல் பல்புகள் இடிமுழக்கம் கேட்கிறது அதுதான் மங்களவாத்தியம் என்று இவர் வர்ணனை பேசுகிறார் நள்ளிரவிலே திருக்கரியான முடித்து ஆண்டவன் சுபத்திரையை தேர்வாட்டை செய்து அனுப்பி